யாத்திராக இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எப்படியே மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான் அடித்தல் அடிக்கிறது எல்லாருக்கும் நல்லவங்க கூட சில நேரத்தில் அடிச்சா நம்முடைய கோபம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செஞ்சிடலாம் அடிச்ச ஒரு சிலர் வாயின அடிக்கிறாங்க வார்த்தை அவங்களுக்கு வந்து அடிக்க சக்தி கிடையாது அதனால வேர்ட்ஸ் என்ன செய்யும் பயங்கரமாக தடித்த வார்த்தைகள் அது ஒரு பெரிய தோல்வி அடித்தல் என்பது தேவன் அனுமதிக்காத ஒரு காரியம் அவனை கத்தர் ஒரு நோக்கத்தோட தான் பாதுகாத்து வச்சார் அடிச்சான் இவனும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அடிக்கிறத பார்த்தான் நியாயம் கேட்டான் அதே காரியத்தை தான் செஞ்சான் அதனால கத்தர் அவனை ஒரு நாற்பது வருஷம் கரத்தில் எடுக்க முடியாமையே போயிடுச்சு நாம இந்த ஊழியத்தில் இல்லாவிட்ட இந்த விசுவாச வாழ்க்கையில தேவனுடைய கரத்தில் எடுக்கப்படாததுக்கு ஒரு காரணம் நம்முடைய அடிக்கிற ஒரு சுவாவு நாம் கூட சொல்லலாம் எனக்கும் அந்த ஹேபிட் இருந்துச்சு அதை நான் குறைச்ச பிறகுதான் கத்திரியை கரத்தில் எடுக்க ஆரம்பிச்சார் அது ஒரு வெளியரங்கமான ஒரு குற்றம் அந்த அடிக்கிற பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா தேவன் நம்ம கரத்தில் நிச்சயமாட்டாரு எடுக்க மாட்டார் டைவன் கரத்தில் எடுக்காமல் நம்ம வீட்டிலேயே கிடையாது ஒரு வீட்டில் பாருங்கள் எத்தனையோ பொருட்கள் செல்ஃப்லேயே நிசையும் கிடக்கும் அது அவங்க பொருள் தான் அவங்களுக்கு யூஸ் இல்லை அது அப்படியே கிடக்கும் அது வெளியெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க நம்ம சபையில் தான் இருப்போம் சபையிலேருந்து தூக்கி விடாம போட மாட்டார் ஆனால் யூஸ் பண்ண மாட்டார் உனக்கு துக்கமாக இருக்கும் அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வல்லமையான காரியங்கள் நடக்குது எனக்கு தான் இசையில் ஒன்றுமே நடக்கலை என்ன யூஸ் பண்ணல என்ன யூஸ் பண்ணலை மேல கோ நீங்க யோசி பாருங்களை பார்க்கும் போது அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரர் ஆகிய பிரிவில் ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அடிக்கிறதை கண்டான் எகிப்தியனுடைய அடிக்கிற ஸ்வாவம் அடிக்குத்தல் அப்படிங்கிறது அது எப்படி என்னுடைய ஸ்வாபம் கிடையாது அது யாருடைய ஸ்வாவம் எகித்தியனுடைய ஸ்வாவம் எகிப்தியன் வந்து அடிக்கிறவன் அவனுக்கு வந்து வாயிலாம் பேசாது அவன் ஒன்னு என்ன சொல்லுவான் நீங்க என்ன சொல்றீங்க இந்த வாயிலாம் என்கிட்ட பேசாது என் பேசும் என் கைதான் பேசும் என் கால் தான் பேசும் அப்படிம்பாங்க அது எகிப்தியனுடைய ஸ்பிரிட் அது நானும் கொடூரமாலாம் அடிச்சிருக்கேன் பயங்கரமாகலாம் அடிச்சிருக்கேன் கூட்டத்தில் பிள்ளைங்க விளையாண்டதுக்கெலாம் அடிச்சு மண்டே தான் ஓடிச்சிருக்கேன் சண்டே சர்வீஸ்லேயே அடித்த ரத்தக்காடாக ஆக்கி விட்டிருக்கேன் அவ்வளோ ரஃபாக இருந்தேன் அதனால தான் இப்போ இந்த சண்டே ஸ்கூலுக்கு நீங்கள் போங்கன்னா போக மாட்டேங்க போனேன்னு நினைஞ்சிருவேன் ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் வந்தால் புதுசில் ஒரு ட்ரிப் போனேன் அது நான் போகவே இல்லை அது வந்து எகிப்தினுடைய லேப்டாப் ஜென்மஸ்வாவம் சொல்லலாம் அந்த ஸ்வாவம் ஜீவி இருந்தா அதுக்கு பிறகு நாற்பது வருஷம் மோசைய கத்திரி செய்யல ஒரு தரிசனம் ஒரு சொப்பனம் ஒரு வெளிப்படுத்தல் ஒரு திருப்பம் கிடையாது ஒரு முன்னேற்றம் கிடையாது அப்படியே சுத்தமா உனக்கு இயர்ஸ் விட்டாரு நீ இரு தம்பி நான் நினைச்சேன் வரும்போது நீ நெஞ்சுட்ட முந்திடுச்சு அதனால கஷ்டம் வைட்டு அவ்வளோதான் நாற்பது வருஷம் அவனை அப்படியே ஓரம் கட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு நீங்கள் என்னைக்கு நீங்கள் அடிக்கிற அந்த ஹேபிட் நீங்கள் கொண்டு வரீங்களோ அன்னைக்கு கத்தோடைய கரத்தில் நீ வரமாட்டேன் நானும் வரமாட்டேன் நீயும் வரமாட்ட இப்போ அவன் அடிக்கிறான் அடிக்கிறான் இல்லையா நீ போய் நியாயம் கேட்டிருக்கணும் என் அப்பா அடிக்கிறேன்னு கேட்கலாம் இது எப்பயனுக்கும் எப்படையும் அடிக்காங்க புதைத்து போட்டான் அவன் அடிச்சான் இவனுடைய ஒரு குற்றத்தை நாம் கரெக்ட் பண்றதுக்கு பார்த்து நம்முடைய குற்றம் குற்றம் அதை விட நெஞ்சிருது மிஞ்சிருது அதான் அங்குதான் நம்ம தோத்து போயிடறோம் ஒரு குற்றத்தை நம்ம வந்து சரி செய்ய ஐயோ இப்படி பண்றானே இப்படி பண்ணுதே என்ற பிள்ளை பண்ணுதேன் பண்ணும்போது நம்ம அந்த குற்றத்தை காட்டிலும் எங்க போயிடுறோம் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் மாட்டிக்கிறோம் இங்கும் பார்த்தா ஒருத்தையே வெட்டி வெட்டி விட்டான் வெட்டிட்டு வேகமா மணல தோண்டா மூடி போயிட்டு பேசாம அரண்மணிக்கு போய் உட்காந்துக்கிட்டான் அடுத்த நாள் வந்தான் வந்து நின்னா இங்கே யாரு வரா இந்த எகிப்த தேசத்திலேயே இருந்ததுனால எபிரேர்களுக்கும் அந்த பழக்கம் வந்தது அதான் நம்ம முதல்ல வச்சோம் எப்பரேறும் எப்பிரேரும் நெஞ்சுக்கிட்டாங்க அடிச்சுக்கிட்டான் எபரே மனுஷரில் ரெண்டு பேர் சண்டை சண்டை பண்ணி கொண்டார்கள் இவன் போய் சொல்லான் ஏன்பா நியாயம் செய்றீங்க உன் தோழமை ஏன் அடிக்கிறாய் அப்படிங்கிற பாருங்க அடிக்கிற சுபாவம் இருக்கா நம்ம வந்து யாரெல்லாமோ அடிக்கிறோம் நமக்கு அடிக்க முடியலைன்னாலும் அவனை அடிச்சு நான் ரெண்டு சாத்தி சாத்தி இருக்கலாம் அப்படிங்கிறோம் அப்போ மனசுலேயே என்ன செய்யறோம் அடிக்கிறோம் நமக்கு நம்மள சக்திக்கு மிஞ்சினவுடனே நம்ம வந்து கையால் அடிக்க முடியல வெட்ட முடியல எப்படி அடிக்கிறோம் இப்போ மாலக மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனை ஃபேஸ் பண்ண முடியலன்ன யாரை வச்சு அடிக்கிறான் மந்திரத்தை வச்சு அடிக்கிறான் பிசாசை வச்சு என்ன செய்றான் அடிக்கிறான் அப்படிதானே ஏன்னா நேரடியாக வந்த பிரச்சனை கோர்ட்டுன்னு குழப்பம் இது ஆவியை விட்டுட்டா கோர்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த கோர்ட்டு எங்க தான் அவர் தான் கோர்ட்டு ஞாயிற்று இருக்கிறார் போய் எனக்கு செய்வன செஞ்சான்னா கோர்ட்டில் சொல்ல ஏ செய்வன ஏனையா இந்த மூடத்தனமான வார்த்தைகள்லாம் என்ன செய்யாத இங்கே பேசாது ஒன்னே அவன் அடிச்சா நான் ஆவி அடித்தது வெளியே போன்றிருவி யார் பார்த்தது வெளியே போன்றான் அதனால இவன் என்ன செய்வா மனுஷனை ஒரு சிலர் மனுஷனை ஒன்னும் முடியலன்னா எதை வச்சு அடிக்கிறான் ஆவிய வச்சு அடிக்கிறான் இதை சொல்றது வந்து அமெரிக்கா வந்து ஈராக்கை தாக்குச்சு ஈராக்கும் அந்த செஞ்சுதான் அமெரிக்காவும் அந்த செஞ்சதுங்கிறான் ஜெயிக்கிறதுக்காக ஒருத்தனை ஒருத்தனை ஜெயிக்கிறதுக்காக இன்னைக்கி அவ்வளவு முன்னேறி இருந்தாலும் மூட நம்பிக்கையில் தான் கிடக்கிறாங்க அடித்தல் தோழனை அடித்தல் எபிரேயனை அடித்தல் எபிரேயனை அடித்தல்ங்கிறது ஒரு ஆவிக்குரிய மனுஷனே அடிக்கிறது ஆவிக்குரியவங்களை நீங்கள் வந்து துன்புறுத்தக்கூடாது உன்னை விட கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டில் இருக்கிறவனை நீ கனம் பண்ணணும் அவனை வந்து நீ வந்து அடிக்கக்கூடாது எபரேயன் வந்து தேவனுடைய மனுஷன் அதனால்தான் நான் அங்கே சொல்கிறோம் உங்களுக்கு என்ன வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை விட நீ அநியாயத்தை என்ன செஞ்சுக்கலாம் சகிச்சுக்கலாம் பிள்ளையாம் கழுதிய போட்டு சாத்து சாத்துன்னு ரோட்ல வச்சு பிள்ளையாம் அடிச்சது போட்டு அடிச்சு கழுதிட்டு ரோட்லயே பேசி புலம்பி என் கையில மட்டும் ஒரு பட்டையா இருந்துச்சு வெட்டி போட்டுருவேன் என்னாக ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் போடுவேன் என்றான் கர்த்துடைய தூதன் ஆனவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதனுடைய மூன்று தரம் அடித்தது என்ன மூன்று தரம் அடித்தது தீர்க்க தரிசிகளை அடித்தல் இல்லாவிட்டால் பாடுபடுகிற மனுஷர்களை அடித்தல் கழுதை சொல்லுது நான் உனக்கு நன்மை செஞ்சேன் உன்னை தூக்கிட்டு தானே சுமந்தேன் இத்தனை வருஷமா நான் உன்னை தூக்கி சுமந்தேன் இல்லையா அது சொல்லுது பாருங்க பிரசங்கமானது கழுதைங்கிறது பாடுபடுகிற ஜீவியம் சுமை சுமக்கிற ஜீவியம் நம்ம சுமக்கிறவங்க நமக்காக பாடுபடுறவங்க அவங்களையே நம்ம சில நேரத்தில் நிஞ்சிடறோம் டென்ஷன்ல அடிச்சிடறோம் வார்த்தையில் அடிச்சிடறோம் அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க இவனுக்காக நம்ம இவ்வளவு செஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு நினைச்சுக்கிறான் கழுதை தீர்க்க தரிசியை காண்பிக்கிறது அது பேசி தீர்க்க தரிசியின் மதிக்கட்டே நெஞ்சுது தீர்க்கு சொல்லிச்சு அவன் கிட்ட அவன் தான் தடுத்துச்சு உனக்கு புத்தி சொன்னா உனக்கு கோபம் வராது புத்தி சொல்லு அடிச்சிடறது ஆலோசனை சொன்னா ஆகாது அடிச்சிருவேன் ஒரு திருக்கு திருச்சி ஒரு ராஜாவுக்கு ஆலோசனை சொன்னா சொன்னா ராஜாவுக்கு ஆலோசனை சொன்ன உனக்கு யாரு பாண்டது வெட்டி வெட்டப்பட்டு சவன் ஆசைப்படுறியா போ அப்படின்ட்டான் போயிட்டான் யோசிச்சு பாருங்க சுமத்தல் உன்னையே சுமக்குறாங்க குடும்பத்தாரும் நீ சுமக்குறாங்க ஊழியர்காரங்க சுமக்குறாங்க சபை உன்னை சுமக்குது அநேகரும் பெலவினங்கள்ல உன்னை சுமக்குறாங்க ஆனா நீ சமயம் வரும்போது அவங்களே இணைஞ்சிடற தட்டிடுற கழுதை மூன்று தரம் பாடுகளின் அதற்கு அவன்லை என்றான் சண்ட போட்டு பிறகு கடைசியில் ஏங்க எப்படி பண்ணீங்க ஆமா இல்ல தப்பு பண்ணிட்டேன் நடக்குது இப்போ கழுதிய உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பண்றது நீ நீ நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் என் மேலே தான் ஏறி வரீங்க என்னைக்காவது நான் இப்படி செஞ்ச வேண்டா இல்லை அப்பந்தான் அவனுக்கு கண் திறந்துச்சு இன்னைக்கு இந்த கூட்டம் வந்து கண் திறக்கிற கூட்டம் உன்னுடைய ஜீவிள்ள குறைகளை நீ பார்க்கக்கூடிய கண் தர கண்ணு மூடி இருக்கிற வரைக்கும் உன் குறை உனக்கு தெரியாது கண்ணை திறந்து பாரு ஓஹோ எந்தெந்த காரியத்தில் நம்ம செஞ்சுட்டோம் கழுதியை போட்டு அடி அடினு அடியாது வாயில்லா ஜீவன் அது என்ன பண்ணும் எதிர்க்க சக்தி இல்லாத ஒரு தன்மை உள்ளது அதுக்கும் கையில் ஒரு பட்டம் இருந்துச்சு ஆண்டவர் சொன்னார் நான்தான் நிக்கிறேன் போது ஸ்பாட்ல ஒருத்தர் நிக்கிறாரு யார அவரு கத்தோடைய தூதனா இருக்கலாம் நீ என்ன விதத்தில் அடிச்ச என்ன டென்ஷன்ல என்ன அங்க என்ன நடக்குதுன்னு நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லலாம் இப்படி நடந்ததுனால இப்படி பண்ண இப்படி பண்ணதுனால அப்படி பண்ணு நீ சொல்லலாம் ஆனா அங்க ஒருத்தர் யாருன்னு சொல்றாரு உருவின பட்டயத்தோடு ஒருத்தர் நிக்கிறாரு உண்மையை வந்து மறைக்க முடியாது உண்மை ஒரு நாள் தெரிந்துவிடும் ஊருக்கெல்லாம் அது தெரிஞ்சிருண்மையை மறைக்க முடியாது சூரியனை போய் மறைக்கணும்னு எவனாவது பிளான் பண்ண என்ன ஆகும் அவன் முட்டாள் ஒருவேளை இன்னைக்கு மறைச்சிடலாம் என்ன இன்னைக்கு வந்து மேக இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு பிறகு நாளைக்கு என்ன செய்யும் அது சும்மா பொறப்பட்டு பிரகாசமா வெளியே போகும் அடித்தல் அந்த கேரக்டர் இருக்கா அது எகிப்தியனுடைய சுவாபம் அதை எப்படி அவர்கள் கத்துக்கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அடித்தல் பிழையம் சுவாபம் பனாசை உள்ளவன் அடிப்பான் பிளையம் யாரு கூலிக்காக விரைந்து ஓடினவன் பணம் பணம் பணம் பணம் போறவனுக்கு அடிக்கிற சுபாவம் இருக்கும் அவன் பாடுபடுகளை அடிப்பான் அடுத்து கண்மலை அடிச்சாங்க ஆண்டவரையே போட்டு அடிக்கிற ஆண்டவர் சொல்றாரு கண்மலை பேசுன்னு சொன்னார் இவன் போய் என்ன செஞ்ச அட்டி அட்டின் அடிச்சான் ஆனாலும் கத்தர் இடம் கொடுத்தார் ஆண்டவருக்கு உரோதமா நாம எந்த எவ்வளவு செய்வோம் என்ன வா அடிக்கிறார்கள்த்து போனவர்கள் போனவர்கள் தேவண்டே குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாது தேவகுமாரை சிலுவையில் என்ன செய்ய அறிகிறார்கள் அடுத்து எவரையர் பத்து இருபத்தி ஏழுல தேவகுமாரனை காலில போட்டு உதைக்கிறார்கள் மிதிக்கிறார்கள் ஒரு எல்லாம் கோவம் வந்துச்சுன்னா கீழே போட்டு மிதி மீன் மிதிப்பான் இருபத்தி குமாரனை காலின் கீழ் மிதித்து மிதித்து எப்படி இருக்கும் அப்ப ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் அடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது பாடுபடுகிற அழிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது எவரையர்களை அடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது மம் இருபத்தி ஒன்று பதினைந்து தாய் தேவைப்பணி அடித்தலா இருக்கா ம் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கு இல்ல லேவிராங்கம் சாரி நான் தப்பா சொல்லிட்டு நினைக்கிறேன் லேவிராமல இருக்கா இல்ல எங்க இருக்குன்னு பாருங்க இல்லையா அடிக்கூடா தாய் தகப்பனை அடிச்சா என்ன ஒரு சிலருக்கு அந்த கேரக்டர் இருக்கு தாய் தகப்பனை அடிக்கிறது யாத்திராக இருபத்தி ஒன்னு பதினஞ்சு தன் தகுப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் தாய் தகுப்பனை அடிக்கிறது அப்படிலாம் இருக்கவே கூடாது என்னுடைய அறிவு தெரிஞ்சு எங்க அம்மாவெல்லாம் நீ சொன்னதாவே கிடையாது எங்க அப்பாவை நீன்னு சொன்னதே கிடையாது யாரையாவது பேசும்போது அவரு அப்படின்னு சொல்லியிருப்பேன் எங்கள் அப்பா வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லட்டா வந்தாருன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நேரடியாக இது வரைக்கும் எங்கள் வீரோடு இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே நீ சரியில்லை நீ இன்னும் அம்மாவையோ எங்கள் அப்பாவையோ சொன்னதே கிடையாது அதே போல எங்கள் ஒரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே சொன்னாங்க இனிமேல் அம்மா அண்ணனெல்லாம் நீங்கள் வாங்கன்னு தான் பேசணும் அப்படின்னாங்க அதுக்கு பிறகு அண்ணிலேருந்து இது வரைக்கும் இப்படிதான் பேசிட்டு வரோம் வேற யார்ட்டாவது பேசும்போது சொல்லுவோம் எங்கள் அண்ணா வந்து அறுபனார்ன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே அப்படி இல்லையே நம்ம வந்து பேரண்ட்ஸை அடிக்கிறாங்க விசுவாசிகளில் கூட அப்படிப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு ஒரு சிலர் வந்து செயல்களில் அடிக்கிறதில்ல வார்த்தையில் அவங்கள ஒன்றும் இல்லாமக்கிறாங்க நொறுக்கிறாங்க பேரண்ட்ஸை அப்படிலாம் செய்யக்கூடாது நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படி உனக்கு என்ன செய்யப்படும் திரும்ப அழக்கப்படும் நம்ம வந்து தாய்தக பனை வந்து வார்த்தையில கூட அடிக்கக்கூடாது அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன்னைய வளர்த்தாங்க எவ்வளவோ பராமரிச்சாங்க எத்தனையோ வியாதியில உன்னைய தூக்கி சுமந்து உன்னைய சுத்தப்படுத்தி நீ யோசிச்சுப்பார் அவங்களுக்கு இன்னைக்கு வயசாயிடுச்சு அவங்க இன்னைக்கு பழுத்த இலை அதனால கீழே விழுந்துருவாங்க நீ திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு என்ன செய்யும் நீயும் பழுத்த இலையா நிச்சய மாறுவல அப்ப நீயும் கீழே விள வேண்டி அதனால நம்ம எவ்வளவு கனம்மோ அவ்வளவு கனமழனும் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து வார்த்தையில் அடிக்கிறது இல்லை விட்டாலும் அவங்கள வந்து தாறுமாற ஒரு சிலரெல்லாம் அடிச்சிடறாங்க அது உலகத்தில் நீங்கள் பாருங்கள் இப்போ கூட பேப்பரில் டெய்லி பார்க்கலாம் தகப்பனையை வெட்டி கொண்டான் தாயை வெட்டி கொண்டான் வந்து சாராயை அடிச்சுக்கிட்டு காசு கொடுக்கலன்னுட்டு நேற்று பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தகப்பனான் கொண்டுடுறான் அது ஒரு துன்விகரமான துன்மார்க்கமான ஜீவியம் நம்முடைய ஜீவியத்தில் இந்த அடிக்கிற சுவாவங்கள் வரக்கூடாது அவன் குற்றவாளியாக இருந்தால் கூட அவனை நீ அடிக்கக்கூடாதுன்னு தான் ஒரு சிலர் அடிக்கிறாங்க கொன்னாவை பண்ணான்னு அடிச்சுருவாங்க பிள்ளைகளை கூட நீங்கள் அடிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய நம்பிக்கை இழந்து போகிற மாதிரி நிசைக்கூடாது சாகுற மாதிரிலாம் அடிக்கக்கூடாதுன்னு பைபிளில் இருக்குது ரொம்ப வரலாம் அடிக்கலாம் அவனுடைய மனசில் அவனை திருப்புகிற சிந்தை இருக்கிற வரைக்கும் நிசை அவனை கண்டிச்சு கொண்டு வான்னு சொல்லுது அதனால் பிள்ளைகளை நான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை கையாடாதவன் தன் பிள்ளையை என்ன செய்யறான் பகைக்கிறான் அது தேவை ஆண்டவர் கூட பாருங்க குற்றவாளி அடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காரு அவனுக்கு வந்து நாற்பது அடி என்ன செய்யக்கூடாது சவுக்கடி அடிக்கவே கூடாது ஒற்றைப்ப அடிக்கும் போது அவனை அதிகபட்சம் ஒரு அடி அடிச்சாலே செத்தான் அவனுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு அந்த புண்ணு ஆறாது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ரோட்டில் இந்த ட்ரம் அடிச்சுக்கிட்டு சவுக்கு அடிப்பானேன் சார்ட்டை அடிப்பானேன் அந்த சாட்டெல்லாம் கிடையாது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நம்முடைய விசுவாசி ஒருத்தர் சிங்கப்பூரோ மலேசியாவோ போயிருந்தான் அங்கே போன உடனே கூட்டி போன ஏஜென்ட்டு விட்டுட்டு ஓடிட்டான் ஒரு கொஞ்ச நாள் வச்சு சோறு போட்டான் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது பொழிச்சிக்கோன்ட்டான் இவங்க வெளியே அது வரைக்கும் ஒளிஞ்சே இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்த உடனே கவர்மெண்ட் நினைஞ்சிருச்சி பிடிச்சிருச்சு பிடிச்சி பாஸ்போர்ட்டு விசா அது இதுன்னு கேட்டால் எல்லாம் தருமாறிட்டாங்க தடைமாறனே அவ்வளோ வரையும் உள்ள வச்சு அட்டி மூணு கசை அடி மூணு கசை அடியில் முதுகு கிழிஞ்சிருச்சு அடிச்ச அடியில் அவன் அங்கேருந்து இங்கே ஃபோன் பண்ணிட்டான் என் முதுக பிச்சுட்டாங்கடா அடிச்சுன்னு இங்கே இந்த ஏஜெண்ட்டை தூக்கிட்டானுங்க இவனுக்கு போய் எல்லாம் மீனவர்கள் அவன் ஆஃபீஸுக்கு எல்லாம் போட்டு அவ்வளோ வரும் போட்டு அட்டிச்சு தூக்கிட்டான் ஓடி போய் அவன் என்ன ஆவான் அதுக்கு பிறகு அவங்கள ஆஸ்பத்திரியில் வச்சு ட்ரீட்மெண்ட்டு அதே கவர்மெண்ட்டு ஒரு மா நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன் அவனை நாற்பது அடி வரைக்கும் அடிக்கலாம் அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதுனால் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம் அடி அடிக்கப்பட்டார் அதனால்தான் முதுகு என்ன செய்யப்பட்டது உழப்பட்டது நம்முடைய ஒரு ஊழியக்காரரு ட்ரெயினை விட்டு இறங்கும் போது ஆகி உள்ள விழுந்துட்டார் அவரு பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் விழுந்துச்சார் எப்படி இருக்கும் விழுந்து அப்படியே கிடந்துச்சார் அப்படியே கிழிஞ்சிருச்சு இந்த ட்ரெயின்ல உள்ள ஆங்கிள்ஸ் இருக்குல்ல அந்த நட்டு கிட்டு அதுன்னு இதெல்லாம் சும்மா பெட்டி போக போக போக போக இவன் குப்பரை கிடக்கிறான் அப்படியே முதுவ கோடு கோடா கிழிச்சு எடுத்துடுச்சு பாத்தீங்கன்னா முதுகு முழு தழும்புறல் கீரல் அப்பதான் யோசனை சொல்லி இருக்கு முப்பத்தொன்பது அடி அடிக்கலாம் நாற்பது அடி அடிச்சா அவன் பார்வைக்கு நீசனா அதே அடிய பவுல் அஞ்சிட்டு வாங்கினாரு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அடி வாங்கின சுகமாக சுகமாக அடி வாங்கினான் எப்படி இருக்கும் பாருங்க கிறிஸ்துவுக்காக நம்ம இன்னைக்கு வந்து பத்து நிமிஷம் முழங்கால் போடுறதுக்கு மூணு ட்ரிப்பு எழும்பி உக்காடுறோம் இதுதானே பத்து நிமிஷம் முழங்கால் இல்லை மூணு ட்ரிப் டேப் டேம் அப் டவுனில் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம வண்டி முழங்கால் போடுவோம் உடனே முழங்கால் அடுத்து ஒரு பாட்டு பாடுறதுக்குள்ள பஸ் ஸ்டன் போயிடும் நட்டு லூஸ் ஆயிடுச்சு அப்படியா அவன் அட்டி வாங்கி ஊரிச்சுட்டானுங்க நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது டீ விழுந்து விழுந்து அடியில் விழுந்து செத்துப்பிட்டான்னு சொல்லி இழுத்தே கொண்டு போய் ரோட்டில் போட்டு போனாங்க திருப்பி எந்த வந்துட்டான் அடிப்படுதல் அடித்தல் பாருங்க என்ன மாதிரி அடிக்கிறாங்க பாருங்க குற்றவாளியை கூட நம்ம கவனமாக தான் இருக்கணும் அதே போல அப்சுலோமே அடிச்சே கொண்டுட்டான் யோவாப்பு இவ்வளோத்துக்கும் தாவித்து போகும்போது சொல்லி விடுறான் பிள்ளையாண்டான என்ன செய்யுங்க ஏ பிள்ளையாண்டானை ஏ மெதுவாய் நடத்து எல்லாருக்கும் கேட்டுருக்கு முழு தேசமும் கேட்டுச்சு அந்த வார்த்தையை அங்க மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் உடனே உடனே கூப்பிட்டு சொன்னான் அடிங்க சுத்தி நின்று அடினு சொன்னான் அவங்க ஒருத்தன் அடிக்க மாட்டேன்டான் ஒருத்தன் அடிக்க மாட்டேன் ஏன்னா ராஜா என்ன சொல்லியிருக்காரு பிள்ளையாண்டானே மெதுவாய் நடத்து இவன் பார்த்தான் அடைய நீங்க ஒருத்தன் அடிக்க மாட்டீங்களா நான் அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சே அவனை கொண்டுட்டான் மரத்திலேயே தொங்க வச்சு அடிச்சு கொண்டுட்டான் அவன் வேகமா போன வேகத்துல கழுல ஸ்லிப் ஆகி இவன் முடி போய் எங்க சிக்கிச்சு சன்னல் பின்னலான ஒரு கருவாளி மரத்தில் தொங்கிட்டான் அவனால முடிய பிச்சு எடுக்க முடியல முடிய பிச்சு கீழே விழவும் முடியல அப்படி போய் சிக்கிடுச்சு முள்ளு செடிக்குள்ள அப்படி தொங்கிட்டான் பிறகு அவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல இவனுங்க சுத்தி நின்று அட்டி அட்டி அட்டி அட்டின அடிச்சே கொண்டான் எப்படி இருக்கும் பாருங்க ஆஜகுமாரன் ஆ சிங்காசனத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் அடிக்காதேன்னு சொல்லிதான் யார அனுப்புற தாவிதே அனுப்புறான் ஆனாலும் பிரமாணத்தை மீறான் மீறி அடிச்சு கொண்டுட்டு வந்துட்டான் எப்படி இருக்கும் பாரு அந்த தகவலனுக்கு தான் தெரியும் அவன் பிள்ளையினுடைய வேதனை அவன் அழுதான் அழுதான் அப்சலமே செத்துட்டியா ஐயோ நீ சாகாம நான் செத்துருக்கணும்டா நீ என்ன செஞ்சிருக்கணும் உயிரோடு அப்பதான் அந்த இடத்துல தான் கிறிஸ்துவை தாவியது வெளிப்படுத்துகிறான் அந்த இடத்துல அவன் சொல்றான் பாருங்க நான் செத்து நீ உரைச்சிருக்க கூடாதா நீ என்னை கொண்டிருக்கலாமே நான் செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே நீ உயிரோடு இருந்திருக்கலாமே எப்படி இருக்கு அப்படி கிடைக்குதா நம்ம அப்படி சொல்ல முடியுமா நமக்கு கெட்ட சாண போட்டு சாத்துல போட்டு சாத்தி சாத்து சாத்து அப்படிதானே பகைய உள்ள வச்சிருக்கோம் என்னெல்லாமோ நடக்குது ஆனாலும் அந்த பகை போகல உள்ள கிட் ஒ கடைசி தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே தன் மூர்க்கத்தை நித்திய காலமாகி வைத்திருக்கிறானே என்ன தாண்டாலும் அது அப்படி இருக்கு உள்ள இருக்கு அடித்தல் என்ன அடிச்சுக்திசி எப்படி இருக்கு ஒன்னு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு 22 24 குமாரியா கிட்டே வந்து மிக கண்ணத்தில் அடித்து கத்துடைய என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்றான் அவன் அடிச்சவன் பாருங்க விசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் சண்டை ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சண்டை தீர்க்க தரிசிகளுக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் அது என்ன அசிங்கமா இருக்கு ஒரு திருக்குறியும் நல்ல திருக்கதரிசி இவன் வந்து சொல்றான் இவன் வந்து என்னை தாண்டி கண்ட்ரோலியா இருக்கு சொல்றான் கத்தோடைய ஆவி என்னை தாண்டி உன்னிடத்தில் எப்படி வந்தது என்ன இப்படி இப்படி வந்து இப்படித்தான் போகணும்னு ரூட் இருக்கா அது நேரம் அப்படி வரும் ஆவியானவர் எப்படி இறங்குவாரு நம்ம சகோதரிகள் ஜபம் நடந்துட்டு இருந்துச்சு டெய்லி ஒரு குரூப் குரூப்பா இந்த ஆவி பிடிச்ச ஆளுங்கெல்லாம் வந்தாங்க கடைசியில் என்ன ஆகி நான் எடுப்பேன் நீ எடுப்பேன் நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றது கடைசியில் ஒழிஞ்சு போயிச்சு அந்த அந்த டீமே செதறி சபையில் இல்லாம போய்கிட்டே இருக்கு அந்த ஜபத்தில் இருக்கிற குடும் குடும்பம் எல்லாம் விலகினவங்க எல்லாரும் அப்படியே அடி வாங்கிகிட்டே வராங்க டங்க சரியா அட்டி கொடுக்குற அந்த ஜபத்தை உழைச்சாங்க பார்த்தீங்களா அது நியாயத்திருப்பில்லையா அந்த ஜபத்தை விடவே கூடாது அது திங்கிக்கிழமைன்னா ஒரு குரூப் செவ்வாயின்னா ஒரு குரூப் புதன்னா ஒரு நம்ம ஜபம் வியாழன் வெள்ளி ஒவ்வொரு அந்த குரூப் நீங்க வந்து ஜபிக்கணும் கத்தோடைய ஆலயத்தில் அது நீ குறைச்சா உனக்கு தான் அதனால நாம் இந்த நாட்களில் அடிக்கிற அந்த ஸ்வாவத்தை நிறுத்த வேண்டும் அடுத்து எஜமான் வேலைக்காரனை பிடிச்சி அடிச்சான் அந்த தோட்டக்காரங்க ஊழியக்காரனை பிடிச்ச அடிச்சாங்க எப்படி இருக்கும் சொந்த குமாரனையும் பிடிச்ச அடிச்சாங்க நமக்கு வந்து நீ எஜமான இருக்கலாம் அதுக்காக வேலைக்காரனை அடிக்கக்கூடாது நீ தோட்டக்காரனா இருக்கலாம் அதுக்காக வந்திருக்கிற ஊழியக்காரனை பிடிச்ச அடிக்கூடாது தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை இருக்கு எந்தோட்டக்காரன் கல்லறிஞ்சுட்டாட்டா அடிச்சுட்ட திருப்பி நாளைக்கு நல்லது கேட்டதுக்கு நீ எந்த ஊழியக்காரன் போய் பாப்ப சொல்லுங்க உன் வீட்டில் ஒரு சாவு நல்லது அப்படின்னா ஒருத்தனும் வரமாட்டான்ல ஏன்னா ஒருத்தனை அடிச்சிருக்க ஒருத்தனை கொலை செஞ்சுட்ட ஒருத்தனை கல்லெறிஞ்சிட்ட தப்பா பேசிட்ட அதனால் யோபுல ஒரு வசனம் இருக்கு நீ பரிசுத்த வாங்கல யார் முகத்தை நீ போய் பார்ப்ப உனக்கு என்ன சக்தி இருக்கு கேட்கறான் நீ எல்லாம் பண்றியப்பா பரிசுத்த வாங்குகளில் யாரை நீ நோக்கி பார்ப்பாய்ங்க உத்தரவுண்டில் யாரை நோக்கி பார்ப்பீர் யாரை நோக்கி பார்ப்பீர் ஒருத்தனை கல்லறிஞ்சிட்ட ஒருத்தனை வெட்டி கொண்டுட்ட ஒருத்தனை அடிச்சுட்ட இப்ப உனக்கு நல்லதோ கெட்டதோ ஒரு தேவை ஊழியக்காரன் தேவைங்கிற நேரத்தில் யார நீ நோக்கி பார்ப்பாய் சொல்லுங்க எல்லாரையும் எப்படி பண்ண யார நீ நோக்கி பார்க்க போற அதனால அடிக்கிற சுவாவங்கள் கல்லறிகிற சுவாவங்கள் கொலை செய்கிற சுவாவங்கள் வெட்டுகிற ஸ்வாவங்கள் தெற்கு தரிசிகளுக்கு உளியக்காரர்களுக்கு சபையிலேயே பையங்க பிள்ளைங்களை பத்தி தவறா பேசுறது சில குடும்பங்களை பத்தி தார்மாரா பேசுறது ஒருத்தன் எழுதி விடுறான் என்கிட்ட அந்த குடும்பத்தை நீங்கள் சபையில் இருந்து தள்ளிவிடுங்கள் இவன் யாரு எனக்கு சொல்றது இப்ப அடி வாங்கிட்டு கிடக்கிறான் அவன் தான் எழுதுனான் நான் அவன் கிட்ட கேட்கவே இல்லை நான் இன்னும் கேட்கவே இல்லை நான் அவன் கிட்ட கேட்கவே கிடையாது நீ தான் எழுதுனியான்னு கேட்கல ஏன் எழுதுனேன்னு கேட்கல எதுக்கு இப்படி செஞ்சு அந்த குடும்பத்தை பத்தி எழுதுனேன்னு நான் இன்னும் கேட்கவே இல்லை நான் அவன் கிட்ட பேசல ஆனா எனக்கு தெரியும் அவன் தான அவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதனால பைபிள்லேயே வச்சிருக்கான் அந்த லெட்ர அவன் எழுதின லெட்டரை அவன் எழுதின விசுவாசி நல்ல விசுவாசியோ எழுதுன எழுது குற்றஞ்சாட்டப்பட்டவன் சரியான ஆளா பொண்ணு அந்த பொண்ணு சரியான ஆளா எல்லாம் நான் பார்க்கல உங்கள் கோவிலுக்கு வரும் ஒரு ஆளை பற்றி பெயர் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியை பத்தி சும்மா தர குறைவாக வச்சிருக்கான் இது ரொம்ப நாளாச்சு வந்து அது வேணுன்னே பைபிளில் வச்சுருக்கேன் கத்திர ஒரு ஆக்ட் கொடு கொடுத்துட்டார் அது பாவம் செத்து வீட்டுக்கு போயிடக்கூடாது வச்சுருக்கேன் அப்படிலாம் செய்யக்கூடாது நீங்கள் வந்து அந்த பழக்கம்லாம் நமக்கு ஆகாது அந்த வீட்டுக்கு அந்த லெட்டரை போட்டிருக்கான் அந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கும் ஒரு லெட்டர் எழுதி கொழுப்பு இல்லை இதெல்லாமே அடி வாங்கியிருந்தேன் வண்டி ஓடாது ரொம்ப நாள் ஓடாது இந்த வண்டிகள்லாம் அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது நான் இதை வந்ததுலேருந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிறேன் படிச்சுட்டு ஆண்டவரே இதை இங்கேயே என்ன செய்கிறேன் பைபிளையே வைக்கிறேன் என் பைபிள் எங்கெல்லாம் போதோ எந்தெந்த ஊருக்கெல்லாம் போதோ அந்தந்த ஊர்ல இது வரட்டும் இது நீர் செய்யும் சொல்லும் எனக்கு அவனை இவன் தான் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லி நம்ம போய் அவனை பிடிச்ச அவன் ஏசுவின் நாமத்தில் இல்லைன்றவான் ஒரே போடா இந்த ஃபேமிலிட்ட சொன்னா இந்த ஃபேமிலி இதோட பிச்சுக்கிட்டு ஓடியே விடுவான் அதனால ஒன்றுமே நான் பேசல ரைட் ஓகே திருப்பி வந்தான் சீரியஸு சிக்கண்ணா அப்படியா அப்படியா ஜபம் பண்ணலாம் ரைட் யார் எழுதுனான்னு தெரியாது அவங்க வீட்டில இருந்து எழுதினாங்களா எவன எடுக்குத சொல்லுறா அதெல்லாம் அவசியம் இல்லாது சப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து ஊழியக்காரன் அடிக்கிறது விசுவாசி அடிக்கிறது மற்றவங்களை அடிக்கிறது அதெல்லாம் டூ மச் ஒரு லிமிட் தாண்டி போகும்போது திருப்பி ஆண்டவர் பன்ச்சு பண்ணுவார் ஊசியா தேவன்டைய பெட்டியை தொட்டான் யார்ட் அடிச்சாருசியா பலிப்படத்துல வந்துட்டு நான் தான் உங்களையும் செய்வேன் அண்டு அவாட்டி வாங்கினா ஊசியா வாட்டி வாங்கினா ஊசாவாட்டி வாங்கினா வாசிங்க ரெண்டு சுவேல் ஆரா கோபம் அடித்தரிசுத்த போய் பரிசுத்தமான பெட்டிய போய் தொடட்டான் அட்டி விழுந்துச்சு அடுத்து ஊசியா ரெண்டு நாளாக இருபத்தி ஆறு இருபது பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கேயிருந்து வெளிப்பட பண்ணினார்கள் கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான் எப்படி இருக்கும் அப்படாது நாம திருப்பி கர்த்தர் தமிழ தட்டுவார் நான் இவ்வளவு பண்றேன் நானும் தப்பித்தவன் அடின்னு வரும்போது எல்லாருக்கும் தான் என்னது ஈக்குவலாதான் நம்ம அறியாமையில் நம்ம எவ்வளவோ அடிகள் வாங்குறோம் அது சும்மா சிட்சை மாதிரி வாங்கிக்கோங்க நான் இன்னைக்கு சொல்கிறேன் சிட்சை மாதிரி வாங்கிக்கோங்க சோத்திர சோத்திர சோத்ரன்னு இந்த பிள்ளைகள் போய் அவனே அடிச்சுக்குவான் டங்கு டங்கு டங்குன்னு நத்தியில் போட்டுக்குவான் அப்படி இல்லை ஆண்டவர் அடிச்சா சோத்திர ஆண்டவரே சோத்ர ஆண்டவரே சோதர ஆண்டவரே அப்படின்னு கிளியர் ஆகிடுங்க அதனால ஒருத்தன் சொன்னால் தனக்கு வந்து வியாதியை பார்த்துட்டு தனக்கு வந்து பிரச்சனை அவனுக்கு வியாதி வந்தது காரணம் தெரிஞ்சு போச்சு அதனால அவன் என்ன சொன்னான்னா சொல்லுங்க அவனுக்கு வியாதி வந்துருச்சு அவர் தான் என்ன அடிச்சிருக்காரு அவர் தான் என்ன குணமாக்கணும் அவரே நம்ம அடித்தார் அவரே நம்மை குணமாக்குவார் ஓசியால வசிக்கிறோம் இது வாசிங்க நான் சகிக்க வேண்டிய நோய்யா பத்து பத்தொன்பது ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன் என் காயம் கொடிதா இருக்கிறது ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன் நான் சகிக்க வேண்டிய நோயில் என் நோய் நான் அடிக்கப்பட்டேன் வந்தது நான் செஞ்ச துரோகம் நான் செஞ்ச துன்மார்க்கம் நான் செஞ்ச தவறு நான் செஞ்ச மீறுதல் பிரமாணத்தை மீறினேன் உபதேசத்தை மீறினேன் சத்தியத்தை மீறினேன் தேவனுக்கு உரோதமா போனேன் எதோ இல்லாம அதெல்லாம் தலையிட்டேன் வீணா மாட்டேன் இதுக்கெல்லாம் எனக்கு அடி உழுந்துச்சு ரைட் எனக்கு அடி வாங்கனது என்னதே தேவைதான் நம்ம கூட சொல்லுவோம் தெரியுமா சில இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா இது எனக்கு என்ன செய்யணும் வேணும் என்னையே செருப்பாள் என்ன செய்யணும் அடிக்கணுமா ஏன்னா தான் தப்பு பண்ணிட்டோங்கறது அவனுக்கு நல்லா தெரியுது நானும் அடி வாங்கிருக்கேன் சும்மா இல்ல ரோட்ல ஊருட்டிருக்காரு என்னைய போட்டு நல்லா தெரியும் சில இடங்கள்லாம் நமக்கு அடி உழுதுங்கன்னா கரெக்டா தெரியும் ஓஹோ இதனால தான் சௌத்ரம் சௌத்ரம் சௌத்ரம் பிடிச்சிக்கிட்டே இருக்கி அவர் காலை என்ன செய்யணும் பலிபடுத்தின் கொம்பை என்ன செய்யணும் இறுக்கி பிடிச்சுக்கிட்ட ஐயா நீங்கினார் அவரே நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் ஒரு பையன் பொண்ணு வெளியே இருந்தாலும் ஒரே பாருங்க கம்பு தூக்கி எங்க உட்காந்து பொம்பளை கை இங்க ஒடிஞ்சு போயிச்சு போடுறது வீங்கிடுச்சு பயங்கரமாயிடுச்சு இல்லாம இப்படி பண்ற போய் எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரே எடுக்கிறான் அழுகிறான் அடிச்சது யாருதான் அடிச்சது யாரு அவன் தான் அடிச்சான் இப்ப காயம் கட்டுறது யாருதா அவன் தகப்பன் பிள்ளைய அடிச்சான் குணமாக்குறான் அதே மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட ஏதாவது அடி வாங்கினா ஆண்டவன் பாத்துல விழுந்து என்ன செய்யணும் சரிப்படுத்திக்கணும் ஆனாலும் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் வேலைக்காரரை அடித்தான் இருக்கா ஒருவன் தனக்கு வேலைக்காரரை அடிக்கவும் உதைக்கவும் தலைப்பட்டான் புசித்து குடித்து தன் ஊழிய வேலைக்காரரை அடிக்க ஆரம்பித்தான் இருபத்தி நாலு நாற்பத்தி தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி அடிக்க தொடங்கி உடன் வேலைக்காரர் இவங்க எல்லாம் கூட தான் இருக்காங்க ஒரு சிஸ் சொல்லக்கூடாது உடன் ஊழியக்காரர்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடன் ஊழியர்கள் அடிக்க தலைப்படுறது வாக்குவாதம் இதெல்லாமே ஸ்பிரிச்சுவல்ல எகிப்தியின் ஸ்வாவம் நம்முடைய ஜீவித்துல இதெல்லாம் மாற்றணும் நான் எதுக்கு சொல்றேன்னா ஓபனா சொல்றேன் இல்லையா நானும் ஒரு காலத்தில் வைராக்கியத்தில் செஞ்சோம் சபை வைராக்கியத்தில் செஞ்சோம் ஊழிய வைராக்கியத்தில் செஞ்சோம் நம்ம பிள்ளைகளை நம்ம சீர்திருத்தணும்னு செஞ்சோம் ஆனால் அவைகள் எல்லாம் விழுந்து போன சுவாவங்கள்ங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனது நான் இந்த ஞானசானம் எடுக்கும்போது எனக்கு ஞானசானத்தை பற்றி என்னன்னே தெரியாது ஞானசானம்னா என்னன்னு தெரியாது வே பரவதுக்கு போகணுன்னா ஞானசானம் ஓகே நான் வர்றேன் அப்படின்னு அங்கே உள்ள பாசு கேட்டார் நீ ஏதாவது சீக்கிரட்டு ஐயா நான் குறிச்சதில்ல சரி அப்படி உட்காருன்றார் அப்படி உட்காந்துட்டார் இவ்வளோதான் நான் எனக்கு இங்கே வந்த பிறகுதான் இப்போ நான் பண்ணுற பிரசங்கம் ஞானசானம்னா என்ன இவளுக்கு பிறகுதான் இவற்ற ஞானசானமே எடுக்கணும் ஞானசான சத்தியமே நமக்கு இப்போ தான் என்ன செய்யுது தெரியுது அதனால பக்கம் அடையணும் நம்ம ஒரு லிமிட்டுக்கு பிறகு நமக்கு இந்த அடிக்கிற சுவாவங்கள் அதி எகித்தின் சுவாபம் எவரேன எவரேன அடிப்பது தீர்க்க தரிசியில அடிப்பது வேலைக்காரரை அடிப்பது ஊழியக்காரரை அடிப்பது கண்மலை ஆகிய கிறிஸ்துவை அடிப்பது இயேசுவையே சிலுவையில மறுபடியும் அடிப்பது இயேசுவையே காலின் கீழ போட்டு மிதிக்கிறது அது பரிசுத்தாவியை அலட்சியம் பண்றதுதான் தேவகுமாரனை காலின் கீழ் மிதித்து கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் பரிசுத்தாவில நிரம்பாம பரிசுத்தாவிய அசட்டை பண்ணி பரிசு தாவிக்கு கொடுக்காம ஆவியான நடத்துவதற்கு கேள்படியாம போகும்போது நாம் தேவகுமாரை நினைச்சிக்கிறோம் கால போட்டு மிதிக்கிறோம் சத்தியத்துக்கும் சத்தியத்தை மறுதளிமோ அப்ப தேவகுமாரி சிலுவையில் மறுபடியும் தாய் தகப்பனை அடிப்பது தீர்க்க தரிசுகளை அடிப்பது ஊழியர்களை அடிப்பது உடன் வேலைக்காரரை அடிப்பது நமக்கு கீழ்பிடிந்த ஆட்களை அடிப்பது ஒரு அது ஒரு ஸ்பிரிட்டு அதுக்கு தான் நம்ம சொல்றோம் இந்த ஜிம் போகாதான்னு சொல்றோம் ஜிம்முக்கு போகாத எக்ஸசைஸ் பண்ணாத இதெல்லாம் கத்துக்காதீங்க அதெல்லாம் எதுக்கு தெரியுமா அவனுக்கு அக்காவை குத்தி விடுவான் டம்மா குத்தி பார்த்தேமா அது ஒண்ணு மூணு நாள் உட்கார்ந்த ஆளும் இப்படி சண்டை எழுத்துடுவான் வீட்டுல போய் அடிச்சு பார்ப்பான் அது ஒரு ஸ்பிரிட் பொல்லாத ஆவி நானும் அடிச்சாங்க அடிச்சு அதெல்லாம் நான் அறிக்கை அது வந்து எதுக்கு சொல்றாங்க நம்முடைய கருவியை நஷ்டப்படுத்து நான் முதலாவது என்ன சொன்னேன் மோசையா அடித்ததினால் அவனை கத்தர் நாற்பது வருடம் அவனை என்ன செய்ய முடியல உபயோகப்படுத்த முடியவில்லை நானும் இருபது வருஷம் சென்னையில ஊழியம் செஞ்சேன் இருபது வருஷமும் என் சபையில தான் ஊழியம் செஞ்சேன் ஏன்னா எனக்கு இந்த சுவா இருந்துச்சு அடிக்கிற சுவா ஏன் சுவை வச்சிருப்பேன் ஏன் ஜனம் ஏன் கூட்டம் ஏன் ஜபம் ஒன்னும் விட மாட்டேன் நானும் ஏன் ஏன் என்னுடைய ரொம்ப தீவிரமா இருப்பேன் ஒரு சண்டே நான் மிஸ் பண்ணதிலே சிந்தியிலே தெருவா சுற்றுவேன் அப்படியே என்னைய கத்திரி செயல கரங்கல்ல எடுக்க முடியாம போச்சு நான் இந்த கரெக்டர் லைட்டா சுவாபத்தை மாத்தி கிளியர் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் நான் எங்க வந்த வெளியே வந்தேன் இவன் போய் அப்படியே சாந்த சொருபியா ஆடு மேய்ச்சு மேய்ச்சு மேய்ச்சு இவன் லைஃப்பை மாத்தின ஒன்னே கத்தரை யாரை தூக்கிட்டு வந்தாரு மோசையே தன்னுடைய கரத்தில் எடுத்தார் அது நம்மையும் கத்திர எடுக்கணும்னு சொன்னா நம்ம இந்த அடிக்கிற சுவாபம் அடிக்கிறதுனா நீங்க கையை வச்சு அடிக்கிறதா காலை வச்சு அடிக்கிறதான்னு நினைச்சிடக்கூடாது ஒரு சிலர் வாயை வச்சே அடி ஒரே வார்த்தையில கொன்னே போடுவான் அந்த நாட்டுக்கு நின்ற மாதிரி கேள்வி கேட்பான் நாக்கை பிடிங்கி சாவிடாம அந்த அளவு அந்த வேர்டு வேர்ட்ஸ் வந்து என்ன தீட்டப்பட்ட சவரங்கன் கத்தி சவரங்க லேசா விட்டா போதும் கிழிச்சு கீறிட்டு போயிரு அப்படி நம்ம வார்த்தைகள் பேசக்கூடாது வார்த்தையில் அடிக்கிறது செயல்கள் அடிக்கிறது பார்வையிலே ஒரு மாதிரி மாதிரி பார்ப்பான் அதுலேயே அவன் செதுக்கிடுவான் அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம் நமக்கு இந்த சுவாமம் வெளியே போகட்டும் இது வெளியே போகட்டும் வருகிற வருஷத்தில் பாருங்கள் கற்றுறவங்களை கிராண்டாக கரங்கள் எடுப்பார் நீ என் கையில் ராஜமுடியாக இருக்கிறாய் அலங்காரமான கிரீடமாக இருப்பாய் என்பார் அந்த ஒரு வந்து நீ வந்துடுவேன் ஒரு ஆயுதமாக பலவான் கையில் உள்ள ஆயுதமாக கத்தர் பாவிக்க வேண்டுமானால் பாவம் எல்லாரும் எதுவாக நமக்கு இந்த கேரக்டரை மாத்தணும் அடித்தல் எத்தியனுடைய சுவாபம் ஆலோட்டிகளுடைய சுவாபம் கொடூர மனமுடையவருடைய சுவாபம் தகப்பன் தன் பிள்ளையை அடிப்பது அது சிக்ஷிப்பதற்கு அடையாளம் அது கொள்ளுவதற்கு அடையாளம் அல்ல அது பகையின் அடையாளம் அல்ல அது அனுமதிக்கப்பட்டது அது சிட்சை பிள்ளையை சீர்திருத்தும் முடியாக நம்பிக்கை இருக்க மட்டும் அடித்து சரிப்படுத்திருக்கு வந்தபொழுது எபிரேயர் ஒருவரை ஒருவர் அடித்தார்கள் அதே பழக்கம் ராஜாக்களுக்கு வந்தபொழுது தீர்க்க அடித்தார்கள் தீர்க்க தரிசிகளுக்கு வந்தபோது தீர்க்க தரிசிகள் அடித்தார்கள் எஜமானுக்கு வந்தபோது அவன் வேலைக்காரரை அடித்தான் தோட்டக்காரனுக்கு வந்தபொழுது அவன் ஊழியக்காரரை அடித்தான் தேவ ஜனங்களுக்குள்ளே வந்தபொழுது கண்மலையை அடித்தார்கள் மோசைக்குள்ளே எந்த பிராக்டிஸ் வந்தபொழுது மறுபடியும் அவன் கண்மலை அடித்தான் கழுதையை அடித்தான் ஒரு திருக்கு தரிசி கழுதையை அடித்தான் அவனை சுமந்தவர்களையே அடிப்பது அவனை தூக்கி சுமந்த கழுதையவே அடித்தான் தாய்தகப்பனை அடித்தல் உன்னை பெற்றெடுத்தவர்களே அடிப்பது உனக்காக பாடுபடுகிறவர்கள் உனக்கு உதவி செய்கிறவர்கள் உன்னை தூக்கி சுமக்கிறவர்கள் அவர்களையே நீ விரோதமாய் செயல்பட்டால் ஏ தேவன் எப்படி உன்னை அனுமதிப்பார் உண்டைய செயல்களில் மாத்திரமல்ல கை கால்களில் மாத்திரமல்ல ஓ நீ மறுபடி மறுதளிக்கும் பொழுது தேவகுமாரனை செலுவில் அரைகிறாய் இந்த சத்தியத்தை விட்டு மறுதளிக்கும் போது பரிசுத்தாவிக்கு ரோதமாய் செயல்படும் பொழுது தேவகுமாரனை மிதிக்கிறாய் உன் வார்த்தையில் எத்தனை வரை நீ காயப்படுத்தி இருக்கிறாய் உன்னுடைய செயல்களில் எத்தனை வரை நீ காயப்படுத்தி இருக்கிறாய் கொஞ்ச நேரம் வாயை திறந்து உங்களுக்கு தெரியும் இந்த இன்சுரன்ஸ்ல ஏதாவது ஒண்ணு காரியங்கள் நமக்குள்ள இருந்தா என்ன மண்ணியன் வாயத்திறந்து சொல்லுங்கள் நான் சொல்லும் போது எழுபி அதுவரைக்கும் நீங்க ஆராய்ந்து பாருங்க Allora shabala bara bala ba kharibi kharaba la ba kharaba kharaba kharaba katida kharaba Allora allora allora allora zabai zabai அமேன் அமேன் அமேன் அமேன் அமேன் அமேன் அமேன் அமே நமேஷா அழுகையோடு கண்ணீரோடு நெருங்கி வாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் Raysup Raysup Raysup Raysup Raysup Raysup Oh Rama Katina Karabala Tika Rama Dina Barala hallelujah. <coughs> hallelujah Hallelujah Hallelujah Tika Rama Katina Barala Katina khatira Karabaka Tina Baranya விஸ்வாசிகளுக்கு எழுப்பினது தவறு என்னை சுமந்த உளியை எங்களுக்கு எனக்கு தூக்கி சுமந்த உழை நான் அவர்களை எதிர்த்தது தவறு தாய் தகுப்பனுக்கு ரோதமாய் செயல்பட்டது தவறு வேலைக்காரனுக்கு ரோதமாய் மாய் தீர்க்கதரிசிகளுக்கு எழுப்பினது தவறு வாய திறந்து சொல்லுங்க தினமா கமா Amen amen amen